प्रपन्न परिजाताय कृष्णाय प्राप्य ிாவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா भगवान श्री நைநாத்தி ஸ்தித பிரஜ லக்ஷணத்தையும் இந்த ரெண்டாவது அத்தியாயத்தையும் இந்த ஸ்லோகத்தோடு பூர்த்தி பண்ணுகிறார் நிறைவு செய்கிறார் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் விதேக முக்தி என்று சொல்லுவது சம்பிரதாயம் பகவான் சொல்கிற விஷயம் இதுதான் ஹே பார்த்த அர்ஜுனா ஏஷா பிராமி ஸ்திதிஹி இதுவே பிரம்மநிலை அதாவது ஸ்தித பிரஜனுடைய நிலையை சொல்கிறார் பிராமி ஸ்திதிங்கிற தன்னை ஜீவனாக நினைக்காம ஞானியானவன் தன்னை பிரம்மமாக உணர்ந்திருக்கிறான் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் என்பதை உணர்ந்திருக்கிறான் சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற ஞானம் மனசனுடைய ஆழத்திற்கு போய்விட்டது ஆகையினால் பகவான் சொல்கிறார் ஏஷா இதுவே அப்படி சொல்கிறார் இது வரைக்கும் உபதேசம் பண்ணதை ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறார் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறாருன்னு சொல்லணும் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பகவான் முதல்ல மூணு ஸ்லோகத்தில் ஸ்தித பிரஜனுடைய லக்ஷணத்தை சொன்னார் அதுக்கு பிறகு ஸ்தித பிரஜ உபாயத்தை சொன்னார் கடைசியில் முடிக்கிற போது மறுபடியும் இந்த நாலு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து ஸ்தித பிரஜ லக்ஷணத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுறார் அதைத்தான் ஏஷாங்கிறார் இதுவே பிரம்மநிலை ஏனாம் பிராப்பிய ந விமுஹியதி இந்த ஒரு ஸ்திதியை ஒருத்தன் அடைஞ்சுட்டான்னு சொன்னால் மறுபடியும் அவன் வந்து மயங்கி போக மாட்டான் முக்கியத்தின்னா மயங்கிறதுன்னு அர்த்தம் உலக வாழ்க்கையில் மயங்கிறது பொய்யை உண்மையினு நினச்சு அப்புறம் அது பொய்னு அப்புறம் புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் தான் மயக்கம் முழுமையில்லாத உலக வாழ்க்கையை முழுமையானதுன்னு நினைக்கிறது தான் மோகம் ஆக இந்த மோகத்திலேருந்து அவன் அடியோடு விடுபட்டுறான் ஏனாம் பிராப்பிய இந்த நிலையை அடைந்து ந விமுக்கியத்தி ஒருபொழுதும் கொஞ்சம் கூட மயக்கம் அடையிறதில்ல இந்த உலக வாழ்க்கையில் எந்த காரணத்தை கொண்டும் இந்த இன்பத் துன்பங்களால் மயங்கி போகிறதில்ல இன்பத் துன்பங்களால் தாக்கப்படுறதில்லை அவனுக்கு பயமோ கோபமோ எதுவும் கிடையாது இதெல்லாம் இதனுடைய பொருள் அவனுக்கு கொஞ்சம் கூட கலக்கமோ மயக்கமோ கிடையாது ஸ்தித்வா அஸ்ஸாம் அந்த காலேபி இது எப்படி படிக்கணும்னா அஸ்ஸாம் அவஸ்தாயாம் அந்த காலேபி ஸ்தித்வா இந்த நிலையில தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதிக்காலம் கடைசி காலத்திலேயாவது இந்த ஞானத்தை ஒருத்தன் பெற்று அந்த ஞானத்தை ஆழமான மனசில் பதிய வச்சுட்டான்னு சொன்னா அவனுக்கு நிச்சயமா மோட்சம் கிடச்சிடும் ஆகையினால கடைசி காலத்திலேயாவது ஒருத்தனுக்கு இதை படித்து புரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு ஆதிசங்கர் சொல்றார் கடைசி காலத்திலேயே ஒருத்தனுக்கு தெரிஞ்சால் மோக்ஷம்னு சொன்னால் சின்ன வயசுலேயே பிரம்மச்சரி ஆசிரமத்திலேயே ஒருத்தனுக்கு இந்த ஞானம் கிடச்சி நிஷ்டனாயிட்டா கேட்கவா வேணும்னு சொல்லி சிறு வயசுலயே இந்த ஞானத்தை பெறுறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்கிறார் ஆதிசங்கரர் இந்த இடத்துல பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி கடைசியில் இந்த ஞானத்தில் நிலைத்து நின்று பிரம்ம நிர்வாணம் பிரம்ம நிர்வாணம்னு சொன்னால் நிர்வாணம்னா போக்குவரவு இல்லாத பரம்பொருளில் ஒடுங்கி விடுகிறான் ரிட்சதி ரிட்சத்தின்னு அடைகிறான்னு அர்த்தம் பிராப்னோத்தி அடைகிறான் அப்படின்னு அர்த்தம் பிரம்ம நிர்வாணம் ரிச்சத்தின்னு இப்போ எப்படி அக்னியை அணைச்சா இப்போ விளக்கில் ஒரு ஜுவாலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஜுவாலையை அணைச்சிட்டோம்னா அந்த ஜுவாலையை எங்கே போகும் எங்கும் வியாபிச்சிருக்கிற அக்னி தத்துவத்தில் கலந்துடும் அது மாதிரி இந்த சரீரத்திலேருந்து இந்த ஞானியானவன் பிரிந்து விட்டானே ஆனால் அவனுடைய ஜீவன் பிரிந்து விட்டதென்றால் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பரம்பொருளோடு அவன் இணைஞ்சுடுறான் எப்படி குடத்தில் இருக்கிற ஆகாஷம் குடம் உடஞ்ச உடனே எங்கே இருக்கிற ஆகாசத்தில் வியாபிச்சுடுறதோ அது மாதிரி உண்மையிலே போகிறது வர்றதெல்லாம் கிடையாது அதைத்தான் நிர்வாணங்கிற சொல் குறிக்கிறது முழுக்க முழுக்க அவனுக்கு கொஞ்சம் கூட இந்த தோற்றமாக இருக்கக்கூடிய சரீரம் உலக அனுபவங்கள் கூட இருக்காது இந்த ஞானத்தில் வந்து அறிவோடு பார்த்துட்டு இருப்போம் உலகம் தெரிஞ்சாலும் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை இவனுக்கு இந்த சரீரமும் போய்விடுகிறது மறுபடியும் அவன் சரீரம் எடுக்க மாட்டான் அப்படிங்கிறதத்தான் விதேக முக்தியைத்தான் பகவான் இங்கே இப்படி சொல்கிறார் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்னது ஜீவன் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது விதேக முக்தி இந்த அளவில் இந்த ஸ்தித பிரஜ லட்சணமும் இந்த அத்தியாயமும் பூர்த்தி ஆகிறது இது ஸ்ரீமத் பகவத்கீதா சூப்பநிஷத் சுஹ்ம வித்யா யாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே சாங்யோகோ நாமீயோ இந்த கிருஷ்ணார்ஜுன சம்வாத ரூபமான இந்த பகவத்கீதா சாஸ்திரம் இந்த அத்தியாயத்தில் முதல்ல தொடங்கியது அர்ஜுனனுடைய சரணாகதி பகவான்கிட்ட சரணாகதி பண்ணி துக்கத்தை நீக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணணும் வழியே சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னா பகவான் அவனுக்கு ஆத்ம ஜானத்தை நன்றாக உபதேசம் பண்ணினார் அந்த ஞானம் நன்றாக விளங்கணும்னு சொன்னால் அதுக்கு சாதனமான கர்மயோகத்தையும் கர்மயோகத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லி கர்மயோகத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்லி பிறகு கர்மயோகத்தினுடைய பலனை சொல்லி பிறகு அர்ஜுனனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி ஸ்தித பிரஜ லக்ஷணத்தையும் ஸ்தி பிரஜை உபாயத்தையும் உபதேசம் பண்ணியிருக்கார் இந்த அத்தியாயத்தை ஒரு இல்லை நம்ம நிறைய படிச்சுட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த கருத்துக்கள்லாம் மனசில் ஆழமாக பதியும் எப்படி ஆகாரம் நம்முடைய சரீரத்தை காப்பாற்றுகிறதோ அப்படி இந்த சாஸ்திரமானது நம்முடைய மனசை பலப்படுத்தும் மனசுக்கு சக்தியை நன்றாக கொடுக்கும் எல்லோரும் இந்த ஞானபலத்தோடு மனோபலத்தோடு வாழ்வதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ரெண்டாவது அத்தியாயத்தை நான் இந்தளவில் பூர்த்தி பண்ணுகிறேன் ஏஷா பிரி ஸ்தி பார்த்தாம் பிராபிய விமுஹிய